வணக்கம் நச்சினியின் முத்து என்று எழுதியுள்ள கற்றையில் இருந்து சில பகுதிகள் கவலைப்பட்டதில்லை நான் இறந்து போனால் எனது கை துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அப்போதும் அதிலிருந்து தோட்டாக்கள் சீரி பாயும் என்று முழங்கியவர் சே குபேரா அப்போதும் 27 ஏழு வயதுதான் கியூபா தனது சொந்த நாடு என்ற காரணத்தினால் போராட வேண்டிய அவசிய இல்வானது. ஆனால் சேவுக்கு அப்படி அல்ல தனக்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு தேசத்தில் அந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காக தன் உயிரை பணையம் வைத்து ஆயுதம் எடுப்பது என்பது உலக பரலாற்றில் எப்போதும் எங்கும் நிகழ்த்திராத ஒன்று இந்த காரணத்தால் தான் சே மனிதருள் மாணிக்கமாக போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புரட்சிப்படை ஹவானாவுக்குள் ஊடுருவிய போது கியூபா முழுவதும் வந்து சேர்ந்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி உலக நாடுகள் அனைத்தையும் பெரும் வியப்பில் ஆழ்த்தியது அப்போது டைம் பத்திரிகையானது இவ்வாறு ஒரு தலையங்கம் எழுதியது புரட்சிகளின் மூளை கியூபா விடுதலை அடைந்து காஸ்ட்ரோ அதிபரான பிறகு விவசாயத்துறையின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டு ரூபாய் நோட்டுகளில் அளவுக்கு உயர்ந்தார் இவ்வளவு பதவிகள் வகித்த போதும் எப்போதும் தன்னை ஒரு சராசரி குடிமகனாகவே நினைத்து விவசாயம் செய்து வந்தார் சேகுராவுக்கும் இடையே யுத்தத்துக்கு முன்னும் பின்னும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் நட்பை உயிரினும் மேலாக போற்றி வந்தனர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஒரு மூன்றாம் உலக நாடுகளின் பிரதிநிதியாக தன்னால் வேறறுக்க முடியும் என்று ஒருமித்த மனதோடு நம்பினார் கியூபாவுக்கு ஆயுதங்கள் தருவதாக ரஷ்யா சொன்னபோது ரஷ்யாவின் ஆயுதங்கள் கியூபாவில் இறங்கினால் அவைகள் அமெரிக்காவின் பெருநகரங்களை குறிவைக்கும் என்று தைரியமாக சொன்னார் இதற்கு காரணம் கியூபா அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையே ஆகும் அமெரிக்க தனியார் தொலைக்காட்சி ஒன்று நேர்காணலுக்காக சேவை அழைத்தது அதில் அமெரிக்கா ஒரு கழுதை புலி அதன் ஏகாதிபத்தியத்தை நான் அடியோடு கருவறுப்பேன் என்று அமெரிக்க மண்ணிலேயே கம்பீரமாக தர்ஜித்தார் ஆயிரத்தி அக்டோபர் எட்டாம் தேதி காலை வேளையில் யூரோ கணவாயை பொறில்லா வீரர்களுடன் கடந்து சென்றார் அங்கு ஆடு மேய்க்கும் பெண்ணின் மீது பரிதாபப்பட்டு ஐம்பது பெசோக்களை பரிசீலித்தார் நண்பகல் வேலையில் சரமாரியாக சுட்டுத்தள்ளியது தாக்குதல் நடத்தினர் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் சேவின் காலில் குண்டடிப்பட்டது அப்போது சே சொன்னார் நான் இறப்பதை காட்டிலும் உயிரோடு இருப்பதுதான் உங்களுக்கு பயன் என்று குண்டடிப்பட்ட சேவை வீரர்கள் கைத்தாங்களாக அழைத்துச் சென்று பள்ளிக்கூடம் ஒன்றில் தங்க வைத்தனர் சே கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அவருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் உணவு கொடுத்து பேசிக் கொண்டிருந்த ஆசிரியை ஜூலியஸ் போர்டஸ் வயது பெண்மணியிடம் பள்ளிக்கூட சூழலை பார்த்துவிட்டு இவ்வாறாக சொன்னார் இதுபோன்ற சூழலில் எப்படி குழந்தைகள் இங்கு படிப்பார்கள் ஒருவேளை நான் தொழைத்தால் உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்டித் தருவேன் சே எப்போதும் ஒரு புரட்சியாளர் தான் மக்களுக்கான புரட்சியாளர் அவர் சேவை சுட்டுக் கொள்ள வேண்டும் யார் அந்த காரியத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டபோது மரியோஜேமி சர்ஜன் அந்த கொடும் செயலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறார் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தனி அறைக்கு அடைத்துச் செல்லப்பட்ட சே மண்டையிட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டு சாவது எவ்வளவோ மேல் என்றார் ஆனால் அந்த ராணுவ வீரனோ சேவை ஒரு கோளை போல் கொள்வதற்கு தயாரானார் கடைசி நிமிடத்தில் கூட என்னை நிற்க வைத்து சுடுங்கள் என்றார் சே ஆனால் அந்த கோழையோ சேவின் பார்வையை கூட நம்மால் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள முடியாது என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த மாவீரர் சொன்னதை அலட்சியப்படுத்தினார் கோழையே நீ சுடுவது ஒரு சேவை அல்ல ஒரு சாதாரண மனிதனைத்தான் என்று இதயம் குழிக்க கண்கள் மின்ன தன்னுடைய கடைசி வார்த்தைகளை உமிழ்ந்தார் சே எந்த தேசம் அவரை அழைப்பதில் தீவிர முனைப்பு காட்டியதோ எந்த தேசம் அவர் வரலாற்றை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று எண்ணியதோ அந்த விற்பனையாகின்றன நினைத்ததோ அந்த பெயர்தான் உலகம் முழுவதும் காற்றில் கலந்துக்கணக்கான இளைஞர்களின் தாரக மந்திரமாக உச்சரிக்கப்படுகிறது கியூபாவில் இப்போதும் ஒரு வழக்கம் ஒன்று அதிகாலையில் வகுப்பறைகளுக்கு செல்லும் முன் ஒருமித்த குரலில் முழங்குகிற வாசகம் என்ன தெரியுமோ ஆம் எங்களது முன்னோர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தனர் நாங்கள் சேவை போல இருப்போம் விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு சொல்லும் வீணானது என்பதை அவர் அடிக்கடி சொல்லும் முழக்கம் ஆம் அவர் அழிக்கப்படவில்லை சே எனும் சொல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மிக விளைவுகளை ஏற்படுத்த நன்றி வணக்கம்